அவர்கள் இரண்டு தொழுகைகளை ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விட்டதே இல்லை அவை சுபுக தொழுகைக்கு முன் இரண்டு இருக்காதுகள் அசர தொழுகைக்கு பின் இரண்டு